ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம அத்தியமாந்திப்பைோம் மாதவம் ஹ்ரீரச்சாலம் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா அப்படின்னு சொல்கிற மூணு தெய்வீக குணங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் பிறர் நம்மை ஆக்ரோஷமாக எதிர்த்து வருகின்ற பொழுது நம்முடைய மனதிலே பொறுமைங்கிற குணத்தை நன்கு வளர்க்கிற தன்மைக்கு பேர் தான் அக்ரோதகான்னு பேர் கோபமின்மைன்னு அர்த்தம் பொறுமையைத்தான் இன்னொரு கோணத்தில் கோபமின்மைன்னு சொல்றார் பொறுமைங்கிறது பாசிட்டிவாக சொல்றது அக்ரோதானா கோபம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு எதிர்மறையில் சொல்றது அக்ரோதா குரோதம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும் குரோதம்ங்கிறதும் கோபங்கிறதும் பழக்கத்தில் இருக்கிற சொற்கள் தான் அக்ரோதான்னு சொன்ன மற்றவர்களால் கோபப்பட்டு நம்மளை அடிக்க வருகிறார்கள் அல்லது நிந்திக்கிறார்கள் அப்போது நமக்கு மனசுக்குள்ளே வர்ற கோபம் இருக்கே அந்த கோபத்தை எழாம கட்டுப்படுத்துறதுக்கான அறிவுபூர்வமான ஒரு மனநிலை ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்திலே படிச்சுட்டோம் காம ஏஷக் குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவஹா அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆகவே கோபம் இல்லாமல் இருக்கிறது பொறுமைன்னு அர்த்தம் இன்னொரு இடத்துல சாந்தியின்னு அடுத்து சொல்ல போகிறார் ஆக கோபில்லாமல் இருக்கிறது அஹிம்சையும் இதுவும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது தொடர்ந்து அடுத்தது தியாகா தியாகாங்கிறதுக்கு சந்யாசகா என்று ஆதிசங்கரர் பொருள் சொல்கிறார் தானங்கிற ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பிறருக்கு வழங்கி பொருட்பற்றுங்கிற ஒரு அசுரகுணத்தை வெல்லணும் அப்படினு பார்த்தோம் இங்கே நாம் துறவு வாழ்க்கை அல்லது துறவு மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாட்டாலும் துறவு வளர்க்கிறது ரொம்ப முக்கியம் துறவு ஆழப்படுத்துறதுக்கு தான் துறவு வாழ்க்கையை மனப்பான்மையை ஆழப்படுத்தலைன்னா துறவு பயன் இல்லை வாழ்க்கையை காட்டிலும் துறவு மனப்பான்மையை மிக உயர்ந்தது துறவு வாழ்க்கை துறவு மனப்பான்மையை வளர்ப்பதற்கு உதவி புரியவில்லை என்றால் அந்த துறவு வாழ்க்கை பயனற்றது ஆகவே துறவு வாழ்க்கை அல்லது துறவு மனப்பான்மை தெய்வீக குணம் சாந்திகி சாந்திகின்னு சொன்னா எண்ணங்கள்ல அமைதியாக இருக்கிறது அதாவது படபடப்பட்ட எண்ணங்கள் பரபரப்பற்ற படபடப்பற்ற எண்ணங்கள் அமைதியாக எண்ணங்கள் எல்லாம் அழகாக செல்லணும் ரொம்ப வேகமாக நதிகள்லாம் சில நதிகள்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக போகிற மாதிரி இல்லாமல் அமைதியாக செல்லுகிற நதியை போல நீரோட்டத்தை போல என்று நாம் புரிந்து கொள்ளணும் கட்டுப்பாடு அப்போ தான் அமைதியை நாம் உணர முடியும் தரமான ஆரோக்கியமான சமூகத்துக்கு நன்மை பயக்கின்ற எண்ணங்கள் அமைதியை கொடுக்கும் ஆக அளவான எண்ணங்களை எண்ண வேண்டும் தரமான எண்ணங்களை எண்ண வேண்டும் மன அமைதி என்கின்ற குறிக்கோளை குறித்ததாகவே எண்ணங்கள் இருக்குமானால் அமைதி என்பது ஒரு குணமாக நமக்கு கிடைக்கும்னு சொன்னா எண்ணங்களை ஒழுங்காக வைத்து அதன் மூலம் மனதை அமைதியாக வைத்திருத்தல் என்று பொருள் அடுத்தது அபைசுனம் அபைசுனம்னு சொன்னால் பிறருடைய குறைபாட்டை இன்னொருத்தர் இடத்துல ரொம்ப விஸ்தரித்து சொல்லி அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இல்லை சில சமயம் அது வருத்தப்படலாம் நம்ம வந்து அவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிக்கூட அந்த குணம் இருக்கக்கூடாது அபைசுனம்னா சங்கராச்சாரியார் சொல்றார் பரரந்திரசிய பரஸ்மை பிரகடீகரணம் பைசுனம் தபாவகா அபைஷுனம் அபைசுனம்னா புறங்கூறாமை வள்ளுவர் சொல்லுகிறார் ஒருத்தன் செஞ்ச புண்ணியத்தை சொல்லாட்டாலும் பரவாயில்லை ஒருத்தனை பற்றி மோசமாக இன்னொருத்தன்ட்ட பேசுற குணம் நமக்கு வேண்டாம் பரநிந்த கூடாது அறங்கூரான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூரான் என்றல் இனிதுன்னு சொன்னார் ஆகவே பைசுனம் என்பது கோள் மூட்டுதல் புறங்கூறுதல் பாரதியார் பாடுறார் இல்லையா புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா புறம்பேஷேல் என்றெல்லாம் பெரியோர்கள் திரும்ப திரும்ப நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள் பிறரை பற்றி பிறரிடத்திலே இந்த காசி பண்றதுன்னு சொல்றோமே அதெல்லாம் கூடாது காசிப் பண்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் இந்த கோழ்மூட்டுகின்ற செயலை விட்டுவிட வேண்டும் அது ஒரு தெய்வீக குணம் தொடர்ந்து மற்ற குணங்களுடைய அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் அஹிம்சா சத்யமக்ரோதா தியாகிர பைசுனம் தயாபூத்தேலோலு மார்தவம் ஹிரீரச்சாப்பலம்